அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் உறுதியான மனத்தோடு உலகம் முழுவதும் ஆழ நினைப்பவர் எல்லா சாதனங்கள் அமைந்திருந்தாலும் நல்ல காலத்தை எதிர்பார்த்து செயலை மேற்கொள்வார்கள் செயலை மேற்கொள்ளும் முன்னர் திடமான எண்ணம் வேண்டும் உறுதியான எண்ணம் வேண்டும் மேலும் கலங்காது நல்ல காலம் வரும் அளவும் காத்திருக்க வேண்டும் பின்னர் வெற்றி அடைவது உறுதி காலம் கருதல் என்பதனுடைய பொருள் தன் வெற்றிக்கு சாதகமாய் பகைவருக்கு பாதகமாய் உள்ள காலத்தை அறிதல் பரிமேலழகர் உரையிலிருந்து நாம் சில விஷயங்களை இந்த இடத்துல பார்க்கலாம் நட்பாக்கள் அதாவது நட்பாக்கிக்கிறது பகையாக்கல் பகையாக்கிக் கொள்கிறது மேற்சேரல் மேலும் சேர்ந்திருக்கிறது இருத்தல் பிரித்தல் கூட்டல் எனும் அறுவகை குணங்களுள் மேற்சேரல் என்பதன் மாற்று இக்குரட்பாவில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது உரிய காலம் வரும் வரை பகைவர் மேல் எதிர்த்து செல்லாமல் இருப்பது மனு தர்ம சாஸ்திரத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் ராஜதர்மத்தை பற்றி சொல்கிற போது இவ்வாறு சொல்லியிருக்கிறார் சத்ருவோட சமாதானமாக போகிறது யுத்தம் பண்ணுறது யுத்தத்துக்கு போகிறது போகாமல் இருக்கிறது தன்னோட சேனையவே ரெண்டாக பிரிக்கிறது பலமுள்ள இன்னொருவனை தான் சேர்ந்துக்கிறது நம்மளை காட்டிலும் பலமாக இருக்கிற ஒருத்தனோட ஜாயின் பண்ணிக்கிறது இந்த ஆரையும் யோசித்து செயல்படணும் அப்படின்னு மனுஸ்மிருதியில் உபதேசம் பண்ணியிருக்கு ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் சந்திம் திவிதம் வித்யாத் ராஜா விக்கிரகமே உபேயான ஆசனேச்ச திவித சம்ஸ்ரய ஸ்மிருதா இந்த குரலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான் அப்படிங்கிற இதனுடைய அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்குங்கிறத குறிப்பிடுகிறார்கள் இனி பதவரை பார்க்கலாம் கலங்காது தவறாது ம் பூமியை கருதுபவர் ஆழ நினைப்பவர் காலம் அதற்குரிய காலத்தை கருதி திட்டமிட்டு பகைவரிடம் போர் செய்யாமல் இருப்பர் பொறுத்திருப்பர் உறுதியாக பூமியை ஆள வேண்டும் என்று கருதுகின்றவர் அதற்குரிய காலத்தை திட்டமிட்டு பகைவரிடம் போர் செய்யாமல் பொறுத்திருப்பார் என்பதுதான் பொருள்